الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه واتباعي واهل بيتي اجمعين امباد فيا اي قوه المسلمون اتقوا الله كتقاتوا ولا تموتن الا وانتم مسلمون فقد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَإِذْ قَالَ لُقْمَانُ لِبْنِهِ وَهُوَ يَعِذُهُ يَا, بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ பில்லா இன்னு கலலுல் முன் அதி கல்லாகுலி அளவச் சாருளாளனும் நிகரச் சாங்குடியோடுமாகிய அம்மாவின் திருநாமும் சொல்லி இன்றைய குத்துமா புற சங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக நாயக் அம்மா ஒருவனுக்கே உரித்தாகட்டும் சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் முரணேற்றமும் ரஹமத்துல்லின் ஆல மீனாக வந்துரைத்த கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லா அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அன்னவரின் வாழ்க்கை வலிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள் தாபியங்கள் தபர் தாபியங்கள் நல்லடியார்கள் மோமீன்கள் முத்தகங்கள் சாலிகிங்கள் அனைவர்கள் மீதும் எந்தென்றும் உண்டாவதா இன்னை பிரார்த்தித்தின்பு ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மஸிதில இழத்திக் காக்கூடிய நீயத்தோடு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே மோமீன்களே அல்லா ஹா சுபஹானுடைய பரிபூர்ணமாக அடிப்படைந்து நடந்து கொள்ளுமாறு வாழ்க்கையில் அதாவது என்னென்ன விஷயங்களோ அத்தனை விஷயங்களையும் தங்களது வாழ்க்கையில் இருந்து நடந்து கொள்ளுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் நான் உங்களுக்கு தத்துவாவை கொண்டு வசியத்து உபதேசம் செய்து கொள்கின்றேன் பேராண்மிக்க முஸ்லிம் தருமக்களே அல்லாஹின் நல்லே பிரபுல் ஆலமீரான அல்லாஹக்கு சுபகான எங்களது வாழ்க்கையில் அதிகமான பல சந்தர்ப்பங்களை தந்திருக்கிறார் அந்தந்த சந்தர்ப்பங்களை நாம் வெற்றிக்குள்ள கால பகுதியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அது உலகத்துடைய வெற்றியாக இருந்தாலும் சரி ஆஹிரத்துடைய வெற்றியாக இருந்தாலும் சரி ஆகிரத்துடைய நிம்மதியான வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அந்தந்த சந்தர்ப்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அல்லாவால் தரப்பட்ட அந்த சந்தர்ப்பத்தை எந்தெந்த அமைப்பிலே பயன்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை ரபுல் ஆலமீரான அக்கூகாவும் கண்மணி நாயகம் சந்தாஹு அலி ஒசல்லம் அவர்களும் அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள் எனவே எங்களுக்கு தரப்பட்ட சந்தர்ப்பங்களின் ஆக முக்கியமானது பயிர் செய்வதற்காக தரப்பட்ட இடம் எனவே நாளை தியாமத்துடைய வெற்றிக்காக அல்லாவுடைய ரஹமத்துடைய அந்த வெற்றிக்காக நாம் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வதுதான் சுத்திசாலித்தனமான தன்மையாக அல்லாஹு சாலா எங்களுக்கு கற்றுத்தருகிறார் அதே போல ரபுல் ஆலமீரான அல்லாஹூசாலா மனிதர்களாக எங்களை படைத்த அந்த மக்களான எங்களுக்கு வாலிப பருவத்தை ஒரு முக்கியமான சந்தர்ப்பமாக தந்திருக்கிறார் மனிதன் அடையக்கூடிய சந்தர்ப்பங்களில ஆக முக்கியமான ஒரு பருவம்தான் வாலிப பருவம் அந்த வாலிப பருவம் என்பது அல்லாவால் தரப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமாக யார் பயன்படுத்திக் அந்த வாலிபர்கள் உலகத்திலையும் கௌரவிக்கப்படுவார்கள் அந்த வாரிப்பர்கள் உலகத்திலே அவனது அபாத்துக்கு பிறகும் ஞாபகப்படுத்தப்படுவார்கள் நாளை கியாபத்திலையும் அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளையும் உயர்தரமான பாக்கியங்களையும் நாளை கியாமத்தில் அல்லாஹு தாலா வழங்குவான் ஏனெனில் கண்மணி நாயக்கம் சொல்லித்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் அல்லாஹு தாலா மருந்து இறக்கி வைத்திருக்கிறார் ஆனால் இரண்டே இரண்டே நோய்களுக்கு மட்டும் மருந்து கிடையாது என்றார்கள் ஒன்று எந்த அதாவது நோய் என்று அல்லாஹு தாலா எழுதி வைத்திருக்கிறாங்க அந்த நோய்க்கு மருந்து கிடையாது அதே போல நாங்கள் மீண்டும் பாதிப்பர்களாக வேண்டும் என்று எவ்வளவுதான் முயற்சித்தாலும் மருந்து செய்தாலும் அந்த மருந்து சாத்தியப்பட மாட்டாது அப்படியானால் வா தரப்பட்ட ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என தன்படி நாயக்கம் சந்தா செல்லம் வாணிப்பவர்கள் எந்தெந்த அமைப்பிலே தங்களது வாழ்க்கை நடத்திக் கொள்ள வேண்டும் உலக வாழ்க்கையிலே அவங்க உடுக்கிற உடுப்புகளாக இருந்தாலும் சரி இவாதத்துடைய விஷயங்களாக இருந்தாலும் சரி மக்களோடு சேர்ந்து பழகுவதாக இருந்தாலும் சரி நண்பர்களோடு தங்களது தொடர்புகளை வைத்துக் கொள்வதாக இருந்தாலும் சரி அந்த வாலிபர்கள் எந்தெந்த அமைப்பில் தங்களது வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதை தன்மணி தாய்ந்த சந்தர்ப்பமாக சொல்லி தந்திருக்கிறார்கள் இன்றைய கொத்துபா புற சங்கத்திலே வாலிபர்களாக உள்ள நாங்கள் எங்களது வாலிபத்தனத்தை அல்லா ரசூலுக்கு பொருத்தமாக பயன்படுத்தினால் நாங்கள் அடையக்கூடிய பாக்கியங்கள் என்ன வாலிபர்களான மூலமாக அல்லா எதை எதிர்பார்க்கிறார்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் வாணிப்பர்களான உங்களின் மூலமாக உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன முன்னி வாழ்ந்த வாணிப்பர்களாக வாழ்ந்துவிட்டு வயோதிப்பர்களாய் வபாத்தாய் போன சாபாக்கள் முன்னோர்கள் எந்தெந்த அமைப்பில் இஸ்லாமத்திற்காக சமுதாயத்திற்காக பணிகள் செய்திருக்கிறார்கள் என்ற முன்மாதிரிகள் நிறைய இஸ்லாத்தியில் படித்திருக்கிறார் நாம் இப்பொழுது வாழக்கூடிய காலம் இருக்கிறவா இது ரொம்ப பித்னாவுடைய காலம் முந்தி என்றால் ஒரு பாவம் செய்வதற்கு பாவத்தை தேடி போகணும் இல்லையா முன்னைய காலங்களில் ஒரு பாவத்தை செய்வதென்றால் அந்த பாவத்தை செய்வதற்காக நாம தேடி போகணும் ஆனா இப்போ பாவம் என்பது உங்களோட கைக்குள்ளே வந்துச்சு உங்களோட காலுக்குள்ளேயே வந்துச்சு வீட்டுக்குள்ளேயே வந்துச்சு அந்த ஆட அமைப்புகளை அவதானிக்கும் பொழுது பாவம் என்பது வீட்டுக்குள்ளேயே நுழைந்து விட்டார் உங்களோட உடம்புக்குள்ளேயே நுழைந்து விடக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியிலே அறிவு வளர்ச்சி கண்டுவிட்டு நாங்கள் படிக்கிறோம் இல்லையா அந்த அறிவின் மூலமாக எத்தனையோ வகையான பாவங்கள் இன்று மக்கள் மத்தியிலே பலித்து விட்டார் உதாரணமாக முன்னே காலத்தில் ஒரு வாலிபன் ஏதாவது அறாம ஒரு சினிமா பார்க்க போறான்னு வச்சுக்கொள்ளுங்க அதை போகணும் அவன் கையிலே வந்துட்டு அவன் அதாவது ஒரு பட்டன் அமைக்கும் பொழுது அவன் பார்க்கக்கூடாத காட்சிகள் நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே இன்று மலிந்து விட்டார் அப்படியானால் மனிதர்கள் வழிகட்டு போவதற்குண்டான காலப்பகுதிதான் இந்த காலம் இந்த காலத்தில் அதிகமான வித்துனாக்கள் அதிகமான சோதனைகள் குறிப்பாக வாலிபர்களே உங்களோட வாதிப்ப பருவம் எவ்வளவு முக்கியமான யோசித்து பாருங்க சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ளது உடம்பிலே ஓடக்கூடிய ரத்தத்துக்கு அல்ல வாதிபருவும் சக்தி வாய்ந்தது அல்லாஹூசால ஏன் உங்களுக்கு வாதிப்ப பருவத்தை தந்தான் அந்த பருவத்தை நீங்கள் அல்லாவுக்கு பயன்படுத்தினால் இயலாத வயது வந்த சந்தர்ப்பத்திலே அந்த வாதிப்ப தனத்தை வைத்து உங்களுக்கு நன்மைகள் வழங்கப்படும் உதாரணமாக கண்மணி ராயசம் பருவத்தில் எந்த அளவுக்கு அமல்கள் செய்வீங்களோ இயலாத சந்தர்ப்பம் ஒன்று வயது போன காலம் அல்லது நீங்க நோய் காலம் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அமல் செய்ய முடியாமல் போகலாம் அமல் முந்திய மாதிரி செய்யாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம் அந்த நேரத்தில் அம்மா ஹூத்தால மலக்குகளுக்கு சொல்லுகிறான் ஏழுமான பருவத்திலே வாரித்த பருவத்திலே இவன் அதிகமான அமல்கள் செய்திருக்கிறான் இப்ப அவனுக்கு இயலாத நோயாளி ஆகிவிட்டான் அல்லது வயது முதிர்ந்த நிலைமைக்கு ஆகிவிட்டான் எனவே இப்பொழுது அவன் உடம்பில் பலம் இல்லாத காரணத்தினால்தான் அமல் செய்ய முடியாமல் அவன் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறான் எனவே வாலிப பருவத்தில் அமல் செய்த அந்த அமல் போன்ற அமல் இப்ப செய்யக்கூடிய ஆற்றல் இல்லாத காரணத்தினால் அந்த வாலிபத்தில் அமல் செஞ்சான் அந்த அமல் நன்மை எவ்வளவு எழுதப்பட்டதோ அதுபோன்ற நன்மையை ஏதாவது வயதிலே அவனுக்கு எழுதுங்கள் என அல்லாஹு கிராமன் கார்த்திகளான மலத்துகளுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான் இந்த அருகண்மணி நாயகம் செல்லந்தா என்று செல்லும் ஏழு வயதிலே செஞ்ச அமல் இயலாத வயதிலே நன்மை கொடுக்கப்படக்கூடியதற்கு ஒரு காரணமாக இருக்கும் என்பதுதான் அந்த ஹதீசு சொல்லித்தரப்பட்ட முக்கியமான அம்சம் மதிப்பர்களே அதாவது பாதிப்பு பருவம் என்பது நன்மையான விஷயங்களை செய்ய தூண்டும் பொழுது அது வேப்பன் வாயிலுடைய கசப்பாகத்தான் மக்களுக்கு இருக்கும் குடும்பங்கள்ல மூத்தவங்களா உள்ள பெற்றோர்களா உள்ளவங்க மூத்த சகோதரர்களா உள்ளவங்க வளர்ந்து பெற்றெடுத்திகள் எங்களை போல கஷ்டங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக நீங்கப்பட்ட அந்த கஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு வராமல் இருப்பது வசதி செய்வீங்க அப்படி நடக்காதீங்க இப்படி நடக்காதீங்க இப்படி செய்யுங்கப்பா என்றெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா அதை சொல்லும் பொழுது உபதேசம் சொல்லும் பொழுது வாலிப்படினமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பாக இருக்கும் வயது போன காலத்துல சும்மா ஒரு மூல உட்காராம ஒரே இவர் சொல்லிட்டு இருக்கிறார்கள் சொல்லுவாங்க இல்லையா ஏ அந்த வாலிப பருவம் எதையும் செய்யலாம் இப்ப நாம சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம் செஞ்சு போட்டுட்டு வயது போன காலத்துல பள்ளியை புடிச்சு கொள்வோம் அமருக்கில் ஈடுபடுவோம் என்று சில பேருடைய நம்பிக்கை அப்படியே அல்லாஹு உங்களுக்கு தந்தது செய்வது போலவே உங்களை பக்குவம் உள்ள மனிதர்களாக ஆக்கிக் கொள்வது போலவே உங்கள் மூலமாக இஸ்லாமத்துக்கு பல பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறார் சமுதாயத்துக்கு பல பணிகள் செய்ய வேண்டியிருக்கிறார் உங்களுக்கு நீங்கள் இவாதம் செய்து கொள்வது போல நீங்கள் உங்களை தக்குவா உள்ள வாலிபராக ஆக்கிக் கொள்வது போல உங்களினால் இஸ்லாமத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் பல இருக்கிறார் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது ஒரேவில் படைப்பில படைத்திருக்கிறார் என்கிறவர்கள் வீரத்தன்மை அல்லாஹூத்தாலா கொடுத்திருக்கிறார் பயோதிப்பான காலத்திலையும் இன்று மக்கள் இஸ்லாத்துக்காக கொண்டு செய்யப்படும் மக்கள் இருக்கிறார்கள் அது வரவேற்கப்பட்டவர்கள் அதே போல பருவம் என்பது இஸ்லாமத்துக்காக பணி செய்யக்கூடிய ஒரு பருவம் உலகத்தில் நெருங்கக்கூடிய ஒரு காலம் பொதுவாக மூலமாக சின்ன சின்னப்படுத்தப்படுகிறார்கள் அவங்கும்பு முதலாவது விரோதி எதிராக ஒரு விரோதி மூணாவது யூதர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அவங்க பயங்கரமான விரோதிகளாக இருக்கிறார்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இந்த விரோதிகளுடைய அதிகமான ஆவிக்கங்கள் பொதுவாக பருவத்தில்தான் கூடுதலாக மனிதர்கள் அதிகமாக நப்சுடைய கெடுவிகளும் நப்சுடைய சகுவார்கள ஆசைகளும் நப்சுகளுடைய அந்த முக்கியமான தூண்டுதலும் வாலிபனை வழிகடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த கெடுதி இருக்கிறார் இரண்டாவது அது ஒவ்வொரு விஷயங்களை அலங்கரித்து காட்டுவான் நன்மையான கர்மங்களை ஒரு கசப்பாகவும் இறக்கப்பட்ட விஷயங்களை ஆசை ஊட்டியதாகவும் உங்களுக்கு அலங்கரித்து காட்டுவார் எனவே இப்ப செஞ்சிட்டா இஸ்திரி பார் கௌபா வச்சிருக்கிறானே இஸ்திரி பார் கௌபா செஞ்சு பரிசுத்தி கொள்ளலாம் இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் கல்விகுள்ள உருவாகும் அதுக்கு செய்தான் வழிகாட்டியாக இருப்பான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வாலிக்கல்களே வழிகிட்டு போவதற்குண்டான சந்தர்ப்ப விரோதங்களில் இருக்கிறார் இதே போல யூத கிறிஸ்தவர்கள் மூலமாகவும் இஸ்லாத்தை சின்ன பின்னப்படுத்தப்படுவதற்கும் இஸ்லாத்து மத்தியிலே உண்மையான இஸ்லாத்திலே உயிரோட்டம் இல்லாமல் மக்கள் எல்லாம் அதாவது தடுமாறக்கூடிய தன்மைகளை உருவாக்குவதற்காக பல கையாளப்படுகிறது பொதுவாக முஸ்லீம்களை மதமாத்த வேண்டும் என்ற அமைப்பில பல முயற்சிகள் செய்யப்பட்டது மனித வரி போமாட்டார்கள் வெற்றி பெறக்கூடிய மார்க்கம் ரொம்ப உறுதியாக இருப்பார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த வகையில யூதர்களா கிறிஸ்தவர்களா உள்ளவர்கள் மற்றமற்ற மதங்களை பின்பற்றக்கூடியவர்களை அவங்களோட மதங்களுக்கு எடுத்திருக்கிறார்கள் இளமே தாய்நாட்டில் கூட பாருங்களேன் வேற வேற மதங்களை பின்பற்றவங்க அவங்க அந்த மாதிரியான விட்டு முஸ்லீம்களை வழிகெடுக்க முடியாது என்பது அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய கொள்கைகளை அவங்க கலாச்சாரங்களை ாக வேண்டி திணிப்பதற்காக வேண்டி அந்த அமைப்பில் தான் இன்று எங்கள முஸ்லிமான வாலிபர்கள் இஸ்லாத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் அமைப்பிலே வாழ வேண்டியவர்கள் இஸ்லாத்துக்காக பயன்படுத்தப்பட வேண்டிய வாலிபர்கள் விஷயம் புரியாமல் அதாவது அந்நிய மக்களுடைய கலாச்சாரங்களில் மாட்டி உண்மையான இஸ்லாத்திலே கலாச்சாரத்தை ரொம்ப தூரமாக இருக்கிறாங்க அந்த நடவடிக்கைகளை பாருங்களேன் அந்த நடவடிக்கைகளை பாருங்களேன் குறிப்பாக வாரிப்பாக வாரிப்பில் இருந்து அவன் உடம்புல அணிகிற அணிகண்கள்ல இருந்து எல்லாத்தையும் அவதானிச்சு பாருங்க அந்நிய ஒரு மனிதன் காதில் ஒரு காதிப்பு போடுறானா அத எங்கட வாரிப்பன் பெசனாக நினைச்சு போடுறான் அடே இது போடக்கூடாது இதுக்குள்ள பாவம் அது ஹராம் ஆண்களுக்கா உள்ளவங்களுக்கா ஹராம் பெண்களா உள்ளவர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ஆண்கள் செய்யக்கூடாது என்பதும் தெரியாது அவங்க அழிவத சில பெற்றோர்களும் ஆமோதிக்கக்கூடிய பெற்றோருக்கு நம்மளுக்குள்ள இப்படி வாழும் பொழுது அதை பார்த்து சில பெற்றோர்கள் பூரிப்படையக்கூடிய பெற்றோர்களுக்கு பெற்றோர்களே இந்த விஷயங்கள் இதெல்லாம் சூழ்ச்சிகள் சூழ்ச்சிகள் மாணிப்பர்களே கலாச்சாரங்கள் இஸ்லாத்திரை உண்மையான மார்க்கத்து நதிகளை சின்ன சின்னப்படுத்துவதற்காக நீங்கள் இஸ்லாத்தை விட்டு திரும்பி அந்த மார்க்கத்துக்கு போகாவிட்ட முஸ்லீம்களாக இருந்துகிட்டே அவங்கள கொள்கைகளை பின்பற்றப்பட வேண்டும் என்ற அமைப்பில் சூழ்ச்சிகள் கையில் கருத்து சங்கிலி போட்டிருக்கீங்க இதெல்லாம் அதே போல ஒருவர் அந்த மொழி எப்பாறு எல்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க அந்த முறைப்படி வாணிப்பர்கள் செய்வார்களாக இருந்தால் எங்களை உம்மரத்துகள் யூதர்களை பின்பற்றுவாங்க தெரியுமா ஒவ்வொரு பின்பற்றுவாங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய கலாச்சாரம் வரலாறு பாருங்க நாயக்கம் இஸ்லாமில் முதலாவது சந்தித்த அங்கு வந்த சின்ன வாலிபர்கள் அவங்க இடுப்புல கட்டி இருக்க உரையில போட்டாங்க நொனி அதாவது நிலத்தில் ஈடுபட்டு போகக்கூடிய அளவுக்கு அந்த சகாபாய் சாபியத்தான வாலிபர்கள் கேட்டாங்க யாரும் சூழல்லா உங்களுக்கு பயங்கரமான விரோதியான அபூத்திய காட்டுங்க நான் கொல்லும் அதான் உண்மையான வாலிபர்களுடைய முக்கியமான அந்த உறுதி அப்படிதான் இருந்தாங்க உலகத்துல அதாவது வாலிபர்களா உள்ள சாபாக்கள் இஸ்லாமத்துக்காக வேண்டிய அரும்பருத்தியாக இஸ்லாமத்துக்காக உயிர்த்தியாக செஞ்சிருக்கிறாங்க இஸ்லாமத்துக்காக மூக்குகள் அறுத்தாங்க அதே போல இஸ்லாமுக்காக கைகள் வெட்டப்பட்டாங்க முஸ்லீம்களா உள்ளவங்க இஸ்லாத்துக்காக வாலிபருடைய முன்மாதிரிகள் இந்த இட வாலிபர்கள் கட்டி சீரணிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழலை தான் அதிகமாக பார்க்கிறோம் பத்து வீதம் இருபது வீத வாலிபர் நல்லவர்கள் இருந்தாலும் கூட அதிகமான வாலிகள் வாலிபர்கள் யூத கிறிஸ்தவர்களுடைய வழிகாட்டல் பிரகாரம் பெற்றோர்களும் அவசியம் அமைப்பு பாருங்க வேணும் ஏன் உடுத்தப்பதற்காகத்தானே அதுக்காக அல்லாடையை அல்லாஹ் உலகத்துக்கு தந்தது அவரத்தை மறைப்பதற்காக இன்று வாலிபர்களுடைய ஆடைகளை பார்க்கும் பொழுது மறைக்க வேண்டிய அவரத்தை மக்களுக்கு காட்டுவதற்காகத்தான் ஆடை அணிகிறார்கள் முன்னே காலத்துல அழைப்பதற்காக அடியப்பட்டது இந்த காலத்தில் ஆடு அணிவாங்க பொதுவாக கலசா போடுறோம் பணியை வந்து கடைசியில் அவுரத்து தெரிவிக்கூடிய அளவுக்கு இன்ப கூட கூச்சமாக சொல்ல முடியாத வார்த்தைகள் நடவடிக்கை இருக்கிறார் பெற்றோர்களே நாம சொல்லும்ார்க்கூடியுடைய அலங்காரம் இருக்கமாக இருந்தால் வழிகாட்டல் வழிகாட்டல் வழிகாட்டல இல்ல முஸ்லீம்களுடைய வழிகாட்டலா இல்ல முஸ்லீம் கலாச்சாரமா இல்ல யூத கிறிஸ்தவர்களுடைய வழிகாட்டல் முஸ்லீம்களை இஸ்லாத்துவதற்காக அல்லாஹ் விட்டு தூரமாக்குவதற்காக அல்லாவுடைய சாபத்துக்கு அதாவது உள்ளவர்கள் ஆக்குவதற்காக யூத கிறிஸ்தவர்கள் செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகள் என்பதை பாருங்க பள்ளிவாசல்ல இன்னைக்கு சொல்ல முடியுதா பள்ளிவாசலு நுழைஞ்சி விட்டோம் அமல்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அமல் செய்ய முடியல் இருக்கா இல்ல ஏன் எங்களுக்கு முன்னாலே சத்தம் நிற்கிற வாலிபர்களை பார்த்த பொழுது அவங்க சட்டை எப்ப அதாவது தன் தாயும் தந்தையும் தன் நாற்பதுக்கு தச்ச ஆழம் மாதிரி சின்ன ஒரு சட்டை போட்டு சொல்றாங்க பெரியானியா உண்மையான இருக்குதா உண்மையான தக்குவம் வருமா தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பது தான் ஆண்கள் மறைக்க வேண்டும் என்ற சட்டம் இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு பக்குவமா அல்லாவுக்கு முன்னாள் அணிஞ்சிருக்கிறோம் அப்ப தொழுத வந்த தொழுகையும் பார்த்து திண்டிக்க உள்ளவனை பார்க்க பாருங்க பார்த்தீங்க பாருங்க உங்களோட தொழுகையிலேயே ருஹானியத்தில் எதிராஸ் இல்ல இப்படியான தன்மைகள் பள்ளிக்குள்ள வந்துட்டு அப்படி ஆகிட்டா எனது வாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா எனது வாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா நான் எவ்வளவு துவா கேக்கிறேன் இல்லையா எனக்கு குடும்பங்கள்ல பிரச்சனை என்னோட வியாபாரத்துல பிரச்சனை நாட்டுல பிரச்சனை சமுதாயத்தின் மத்தியில பிரச்சனை மழை இல்ல வறுமையான நிலைமை வளர்ச்சியான நிலைமை அல்லா கடலுவா கேட்கிறேன் ஒன்னும் சாத்தியமாப்பதில்லை காரணம் என மாதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் இல்லை குறிப்பாக வாலிபர்களை அந்த விஷயத்துக்கு கவனமாக அதாவது ஒவ்வொரு வியாபார அமைப்புகளில் விளம்பரங்கள் பெஞ்சனுக்கு பின்னால சில யூத கிறிஸ்தவர்களுடைய யூத கிறிஸ்தவர்களுடைய ஆண்டவன் சாமிகளுடைய பெயர்கள் குறிக்கப்பட்ட அந்த டிஷர்டுகளை போட்டுக்கிட்டு துளக்குடி மக்களுக்கு தான் செய்றீங்க நிறைய வாலிபர்கள் பாருங்க ஏ நைக்கு சொன்ன எத்தனையோ முன்ன ஒவ்வொரு பள்ளி வாசலில் போட்டு இருந்தாங்க இதெல்லாம் சாமிகளுடைய பேரு தெய்வங்களுடைய உங்களோட ஷேர்டுகள்ல அணியக்கூடிய ஆடைகள்ல பெல்ட்டுகள்ல நீங்க அதாவது மேசுகள்ல சப்பாத்துகள்ல இதெல்லாம் அதாவது செஞ்சு சமுதாயங்களுக்கு மத்தியில் விற்பதற்காக விட்டு இருக்கிறாங்க தெரியும் அவங்கள மார்க்கத்தை சார்ந்த யூத கிறிஸ்தவர்கள் அந்நிய மார்க்கத்தை சார்ந்த வாங்குறதுக்கு வரவும் ஆனா முஸ்லீம் பெர்கள் குறிக்கப்பட்ட தீவு முதலுக்கு பின்னால் எத்தனையோ வகையான விளம்பரங்கள் த்மீர் கட்டி அலமதுல்லான்னு மோதரா அவன் பின்னுக்கு இங்கிலீஷ்லயோ சிங்களத்திலயோ அல்லது வேறு ஏதோ பாசங்கள் எழுதப்பட்டு வாசிக்கிறான் வாசிக்கிறான் இல்லையா அரபுலேயும் போட்டு இருக்கிறாங்க அரபு பாசி புராணத்தை அது பின்னால போட்டு அரபு அரபு நாட்டு பைக்கு வந்தவங்க போட்டுதான் செய்யறாங்க மறைக்க வேண்டிய அவசியம் என்பதற்காக சோட்டுகளை மட்டுமல்லாம் கண்டிருக்கிறோம் மக்காவுல மதீனாவில அரபிகள உள்ள அட்டவாசங்கள் நடைபெற்று தரணும் எப்படி தெரியுமா நாளை கியாபத்து நாளையில நாளை கியாபத்து நாளையிலான வேறு கூட்டங்களுக்கு அரிசி நிழல் கொடுக்கிறான் அரிசியுடைய நிழல் எந்த ஒரு நிறுவனம் இல்லாத சந்தர்ப்பம் சூரியன் தலைக்கு மேல ஒரு சாநல உயரமாக இருக்கும் செம்பு தர மக்கள் எல்லாம் சந்தர்ப்பம் ஏழு கூட்டங்களுக்கு அல்லாஹூத்தி நக்ஷராபி அல்லாவுடைய இவாதத்தில தீபிக்கு வழிபடுற விஷயத்தில தீன போதனை செய்யத்தில தீனை பாதுகாக்கிற விஷயத்துல சமுதாய சேவைகள்ல தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு வாலிபர் அவருக்கு அல்லா நாளை கியாமத்தில் அருசுடன் அந்த வாலிபத்தை காரணமாக வைத்து அரிசில் அல்லா தருகிறான் அந்த வாலிபத்தை அல்லா அரசூலுக்கு விட்டீங்களாக இருந்தால் எனவே அந்த வாலிபம் என்பது போலாத்திரிக்கு போற மாட்டான் நான் ஆரம்பத்திலே சொன்னா வயோதிப்பனானவன் மீண்டும் வாலிப்பனாக வேண்டும் என்று முயற்சித்தான் நடக்காது நீ எவ்வளவுதான் தலைக்கு கொண்டைக்கு கருப்பு போட்டாலும் நீ வாலிப்பன் இல்லை என்னதான் போட்டாலும் ஆக முடியுமா சக்தி வருமா எனவே வாலிப சந்தர்ப்பம் தரப்பட்டது ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் வாலிபர்களா உள்ளவங்க அல்ல அரசூலுக்கு பொருத்தமாக பயன்படுத்திக் கொள்ள அவங்க அவங்களோட வாழ்க்கை கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன எப்படி வாலிபர்களா உள்ளவங்க தெரியும் என்ன தெரியும் நான் சொல்ற உபதேசத்தை போல வாலிபர் உணவு முக்கியமானது இவ்வாறு கணிக்க வேண்டும் தெரியும் அவங்க இவ்வாறு வழிகோவதற்கு காரணம் என்ன வழி தவறி போவதற்கு காரணம் என்ன ஒன்று குடும்ப தலைவர்களுடைய வழிகாட்டல் ஒழுங்காக இல்ல குடும்ப தலைவர்களா உள்ள உங்களுடைய வழிகாட்டல் ஒழுங்காக இல்ல அதனாலதான் வாலிபர்கள் தவறி போவதற்கு ஒரு வாய்ப்பு இல்ல அடிச்சுடி திருத்தூடிய தன்மை அல்லா ஏழு வயசான தொழில் கொண்டு வயசானுடைய நிச்சயமாக தவறி போவானாக இருந்தால் ஒழுக்கத்தை கட்டிப்பதற்காக பக்குவாவை கட்டிப்பதற்காக ஒரு பிறம்பு தொங்க வைத்திருக்கிற அந்த பையனை மகனை பக்கத்தில் கூட்டிகிட்டு வந்து சும்மா உட்டாட்சி எனவே அந்த குடும்ப தலைவர்களா உள்ளிகாட்டலாக முக்கியமானது ஒன்று அது தவறு வருவத சந்தர்ப்பத்தில் தவறிப்போவதற்கு ரொம்ப இலகுவான வாய்ப்பு ஒன்று பெற்றோர்கள் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் பெற்றோர்கள் பெற்றோர்கள் பள்ளிமாக தொடர்புள்ள மக்களாக இருக்க வேண்டும் உடும்ப சூழல் தீனுடைய சூழலாக இருக்க வேண்டும் அங்கு வளர்கிற பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் வளருவாங்க உங்களோட வாலிகுழை கட்டுப்போ மாட்டாங்க பெற்றோர்கள் வழிகாட்டு கண்டிப்பா இருக்கும் சரி உங்களோட உங்களோட மகன் உங்களோட மகள் நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் தாயோடு தான் இருப்பாங்க அவங்க பாடசாலைக்கு போவது கிளாஸுக்கு போவது மதுரை மணிக்கு வாரம் எந்த ஒரு கண்டிப்புட வேணும் அர்த்தம் இல்லை அந்த கண்டிப்பு நீ கொடுக்கப்பட இது அப்படி இல்லையே பிள்ளை வழியாட்டு வாலிபர்களுக்கு ஹராமான விஷயம் என்பது ரொம்ப இருக்கும் அதனால அவங்க என்ன செய்வாங்க இரவு அஞ்சு நேரம் அவங்க தங்கிருப்பாங்க இருக்கும்போது அமர்வு செய்வத விட அவங்களுக்கு பாவங்கள் அதிகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் தான் உண்டு இதனால கெட்ட நண்பர்களுடைய சாவாஸ் இதனால் போதை வஸ்துகளுக்கு அடிமையாகுவார்கள் கெட்ட வழக்கங்கள் வரும் எத்தனையோ மாணுக்களான செயல்களை பழறி கொள்வார்கள் அவங்க கல்விகுள் அமீதமான தன்மைகள் புகுந்து விட்டால் அதுக்கு மானங்கள் குடும்பங்களுடைய வழிகால் தவறி போகாமல் இருக்க அவங்களுக்கு நல்ல வழிகாட்டல் பெற்றோர்கள் கூட முக்கியம் அதுதான் லுக்மா நகிம் அலை இஸ்லாம் மகனுக்கு சொல்லுவாங்க சொல்லி காட்டுறாங்க மகனே நீ அதிகமான நல்லவர்களுடைய மஜிசுகளை பற்றி பிடித்துக் கொள்வாயாக ஆளுங்களுடைய மதுனுகளை பற்றி பிடித்துக் கொள்வாயாக நீ ஒரு படித்த மனிதனாக இருந்தால் ஆளுன்களோடு சேர்ந்து பழகுவதன் மூலமாக உனது அறிவுனக்கு பிரயோசனம் அளிக்கும் நீ படிக்காத ஒரு மனிதனாக இருந்தால் படித்த மக்களோடு சேர்ந்து பழகுவதன் மூலமாக நீ தெரியாத விஷயங்களை படித்துக் கொள்வாய் எனவே வாழ்க்கையில் பக்குவம் உண்டாகும் என லுக்மான் அலை சலாத்து வலாம் மகனுக்கு சொன்னதை கண்மணி நாயகம் சல்லாஹு அலிவசம் சொல்லிட்டு மகனுக்குள்ளவருடைய சகவாசம் மனிதனாக பெற்றோர்கள் து அது ரொம்ப பயங்கரமான மானக்கேடான ஒரு செயல் உன்னை அலகத்து கொண்டு போய் சேர்த்து விடும் மகனே நீ தொழுகை நிலைநாட்டிக் கொள்வாயாக நன்மையான விஷயத்தை மக்களுக்கு எத்தி வைப்பாயாக தீமையான விஷயங்களை விட்டு நம்ம தூரமாக இருப்பாய் தடுப்பாயா மக்களை விட்டு அல்லாவுடைய சோதனைகள் வரும் பொழுது அமல் செய்ய போற நேரத்தில் வந்து மன கசப்பு ஏற்படுற பொறுமையோடு நீ சகித்துக்கிட்டு நல்ல அமல்கள் செய்வாயாக என்று மகனுக்கு உபதேசம் செய்ததை அம்பாத்தி சொல்ற மகனே நீ பெருமை அடிக்காது மகனை பெருமையடிக்காது பேசாதே சட்டங்கள் அறிவருப்பான சத்தம் கழுதையுடைய சத்தம் என்று கூட லுக்மான் தண்ட மகனுக்கு லுக்மான் சொல்லிக் கொடுத்தது போல நீங்கள் சொல்லிக் கொடுங்க இது முக்கியம் இரண்டாவது சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நீங்க வழிகாரம் என்ன சில வாலிபர்கள் படிச்சு படிச்சு படிச்சு படிச்சு அவங்களோட காலம் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வருது போயிட்டு ஒப்பி பாப்பா அப்படி இல்ல வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள வீட்டுல கூட வீட்டு வீட்டு வெளியே வருவோம் வந்தா இவளை போல சும்மா இருக்கிற பிள்ளைகளும் அங்க கெட்ட வழக்கம் உருவாகும் வாலிபர்கள் வாலிபத்தை அவங்களுக்கு எந்த ஒரு தொழில் வாய்ப்பு எந்த ஒரு படிப்பறிவுகள் அந்த பார்ப்பு உள்ள நிலைமைகள் இல்லாமல் இருக்கிற காரணமும் அந்த வாலிபர்கள் கெட்டு போவதற்கு ஒரு காரணம் அப்ப என்ன சொல்ற உங்களுக்கு தனவந்தர்களை உங்களுக்கு சொல்றேன் வசதி படைத்த மக்களை உங்களுக்கு சொல்ற நீங்க எங்க சமுதாயத்தில் உள்ள வாலிபர்கள் படிச்சு அந்த படிப்பை உயர் படிப்பு படிக்கக்கூடிய ஆற்றல் உள்ள மக்கள் படிச்சுட்டு போவார் இல்லாத பிள்ளைகளுக்கு உதவி செஞ்ச படிக்க வைங்க படிப்பு ஏறாத பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு கொடுத்து அவங்கள சும்மா உள்ள நேரங்களை வீடுல கழிச்சிடாம அந்த பராக்கை ஏற்படுத்தி அந்த வாலிபத்தனத்தை நம்ம பக்குவப்படுத்திக் கொள்வதை தனவந்தர்களான உங்களோட கடமை ஒரு வாலிபம் கெட்டு போவதற்கு பல பேர் காரணம் பெற்றோர்கள் அதே போல வசதி படைத்த மக்கள் அவங்களுக்கு ஒழுங்கான தொழில் வாய்ப்பு பாதிப்பு ரொம்ப வழிகாட்டலுடைய அமைப்பிலே வழிகாட்டாத காரணத்தினாலும் தனவந்தர்களும் ஒரு பொறுப்பாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் அடுத்தது உலகத்தில் நாங்கள் வாழும்பொழுது வாழிப்பவர்களே நண்பர்கள் அவசியம் பொதுவாக பிள்ளைகள் கெட்டு போவது ஒரு மனிதன் கெட்டுப்போவது சூழல் கெட்டு போவது கெட்ட நண்பரோட பழகுனா கெட்ட சூழல் வரும் நல்ல நண்பரோட பழகுனா நல்ல தன் நிகழ்வர்கள் எதிர்பார்க்கிறாங்க எனக்கு வானலோகத்தில் இந்த பூமியில கூட்டாளி மாறி இருக்கிறார் வானத்தில் உள்ள இரண்டு நண்பர்கள் அப்படி சொன்னா சொல்ற மக்களே உங்களுக்கு உலகத்தில் நண்பர்கள் தேவை நீங்க பலகிர நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால் நீங்க பலகிர நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருந்தால் அதாவது நீங்க தனிமையில் இருப்பதை விட நல்ல நண்பர்களோடு சகவாசம் வச்சுக்கொள்வதுதான் நல்லது நீங்க பழகிற நண்பர்கள் எல்லாம் ஒரு கெட்டவர்களாக அமைகிறார்கள் என்றால் கெட்ட நண்பர்களோடு பழகுவதை விட நீங்க தனிமையில் இருப்பதுதான் சிறந்ததுன்னு சொன்னாங்க ரசூடும் அந்த ஹரிஸ் என்ன வழங்குறீங்க நீங்க சகவாசம் வச்சிக்கொள்ற அந்த சூழல் பழக்கம் நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தான் ஒரு மனிதன் நல்ல மனிதனாகவும் ஒரு வாலிப்பனை கெட்ட வாலிப்பனாகவும் மாத்துகிறார் நல்ல நண்பர்கள் பழகினால் நல்ல தன்மைகள் வரும் கெட்ட நண்பர்களுடன் பழகினால் கெட்ட தன்மை வரும் குடிக்கிறவனோட சேர்ந்தால் குடிக்கிற தன்மை வரும் இல்லையா போதை வசதி பாவைக்கோட அந்த பழக்கம் வரும் அதே மாதிரி கெட்ட நடவடிக்கையில் ஈடுபட்ட ஒரு பிள்ளையோடு அறிமுக பாதுகாப்பான் சரியா ல்லா பாதுகாப்பதற்கும் உலகத்தில் சமமுக அரசு பேர் நியமிச்சுக்கா இஸ்லாத்தை பாதுகாக்கிற பொறுப்பு மனிதர்களே உடம்புதான் இருக்கிறது நாளைய தலைவர்கள் நீங்கள் நாளைய தலைவர்கள் நீங்கள் உங்களில் ஒருவர் தான் எதிர்காலத்தில் ஒரு ஜனாதிபதியாக வரலாம் உங்களில் ஒருவர் தான் எதிர்காலத்தில் மினிஸ்டராக வரலாம் உங்களில் ஒருவர் தான் ஒரு ஆதிமாக வரலாம் உங்கள் ஒருவர் தான் எதிர்காலத்தில் வைத்தியராக வரலாம் உங்களில் ஒருவர் தான் ஒரு பெரிய லோயராக வரலாம் அல்ல ஒரு வரலாம் வழி தலைவராகவும் வரலாம் எனவே இஸ்லாமத்துடைய பாதுகாக்க நீங்க பெற்றோர்களை சொல்படி வாழ பழகி கொள்ளுங்களுடைய பொருத்தத்தை பின்பற்றுவதற்காக முறப்படி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள முயற்சிய நன்மைகளை மக்களுக்கு சொல்லுமா தீமையான விஷயங்கள் மக்களை தடுந்தோம் உங்களை விட்டு அறாம விஷயம் அந்த நடவடிக்கைகள்லாம் வந்து விடாமல் நீ பாருங்கிட்டா வளர்ந்ததுக்கு பிறகு அவங்களுக்கு விருப்பமான ஒரு ஆன ஒரு பெண்ணை தேடி அவங்க கல்யாணம் படிச்சிட்டு போறாங்க அது அந்நிய மருத்துவ முறையா இருக்கலாம் அது எங்களுக்கு தேவையில்லையே இதை பார்த்த எங்களாம் நாமளும் அப்படி செய்வோம் அசூல் தான் சொன்னாங்க இல்லையா குடும்ப பத்தலுக்குள்ள அவன் இவனும் போது அந்த மாதிரி தந்தையில் இவனும் முயற்சிக்கிறான் இப்படித்தான் நிறைய குடும்பங்கள் நடக்குது அந்நிய ஒரு வாலிப ஒரு அந்நிய வாலிபரோட இந்த சகவாசங்கள் நிறைய நடந்து எனவே மார்க்கத்தில் ஒரு மகரம் ஒன்று இருக்குது அஜினபி ஒன்று இருக்கு சட்டம் ஒன்று எனவே மகரமியத்தான ஒரு பெண்ணோடுதான் ஒரு மகரமியத்தான ஆணுடைய அந்த சகவாசங்கள் பேச்சு நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் அஜிலமியத்தான பெண்கள் உதாரணமா நீக்காக முடிவு செய்யப்பட்டாச்சு பேச்சு நடந்திருக்கு இல்லையா அக்கத்துடைய மதிலே அக்கத்துல பேச கவனமாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஓடுற மாதிரி சொல்லி பேச ஆரம்பிச்சு விட்டுனால கிராமம் காத்து வீல இடது அந்த மலக்கு எழுதுகிட்டே இருப்பாங்க சொல்லி மகர் கொடுத்து ஹலால் ஆக்கிற வரைக்கும் எந்த ஒரு தொடர்பும் பேச்சுவார்த்தை கூட வைத்துக் கொள்ளக் கூடாதுதான் மார்க்கம் சொல்லித்தருக்கிறது இப்படி பல விஷயங்களை வழங்கப்படுத்த மாட்டாது அந்த வகையிலே வாலிபர்கள நீங்க பழக நல்ல நண்படுப்புகளை தீர்த்த சரிய கேட்பீங்க வெளியா பரவாயில்ல பள்ளி வாசலுக்குள்ள வர்ற நேரத்தில் கொஞ்சம் அடுத்த மக்களுடைய தொழுகை பாத்தீங்க அமைப்பில் உங்களோட தொழுகை பாத்தீங்கன்னா அமைப்பில் ஆடைகளை ஆக்கி கொள்ளுங்களே கட்டாயம் அதே போல நீங்க வாங்குற உடுப்புகளை கொஞ்சம் அவதானிச்சு பாருங்க அவதானிச்சு பாருங்களுடைய பெற்றோர்களை வாங்கி கொடுக்கிறீங்களுக்கு மத்தியில் இன்று யூத கிறிஸ்தவர்களுடைய ஆதிக்கங்கள் நிறைய செலுத்தப்பட்டாச்சு எனவே ரொம்ப கவனமாக இருக்கும்படி வாலிபர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் எச்சரிக்கை இறுதியாக சொல்வதாக இருந்தால் இவ வாழ்ற காலம் இத்துனாவுடைய காலம் முஸ்லீம்களுக்கு முழு உலகத்திலேயே மடி முழு உலகத்திலேயும் முஸ்லீம்கள் நிலைமை தெரியும் எத்தையோ மக்கள் இஸ்லாத்தை பாதுகாக்க முடியாது பயத்தில தான் அந்த மத்த மதத்துல மதம் மாறிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் ரசூல்ல சொன்னாங்க இல்லையா ஒரு காலம் வரும் அந்த காலத்துல மக்கள் எல்லாம் அவ கனிமாவை தீன கையில ஒரு நெருப்பு தூண்ட போல வச்சுட்டு இருப்பாங்க நெருப்பு இப்படி கையில வச்சுக்கொள்ள முடியாதோ அந்த மாதிரி நிலைமை ஆக்கப்படும் அப்படியான ஒரு நிலையை மக்கள் சந்திச்சுட்டு எத்தனையோ முஸ்லீம்கள் சீரியாவில் சின்ன பின்னப்பட்டு சீரஞ்சு இருக்கிறான் எத்தனையோ தாய்மார்களுடைய கட்புகள் சூழையாடப்படுகிறது இல்ல அவதான் பாருங்க நோம்புல ஹஜ்ஜிக்கு போன உம்ரா போன மக்கள் பார்த்திருப்பீங்க கரண்ட்ல கேட்டது அரசாம இலங்கை தாய் நாட்டிலும்விதமான சின்ன சின்ன பூசல்கள் உருவாக்கப்பட்டு அளவுகளை அவதானிக்கலாம் நேற்றைய நடந்த செய்தி தெரியும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல முஸ்லீம்களே எங்களை பள்ளிவாசலுக்குள்ள வாழ்வதற்கு வாரிபர்களை பெயமாக கௌரவமாக உண்மையான